வணக்கம் வணக்கம். வணக்கம். புகழ் புகை புனயும் தங்கோனை தவத்தாயே தத்துவத்தின் வழிபடுதார் எோந்தனை விடுவேன்தேன் எங்கோ மாந்தனை விடுவேனந்தேன் எங்கள் யாஸ்வரன் பொங்கால் பங்கலன் கொண்டேன் இது போர்காயனாருடைய வரலாறு சரியா ஏழே பாடல்ல நிறைவு செய்திருக்கிறார் செருவெளிபுத்தூர் மண்ணும் சிவமறையோர் திருக்குலத்தார் செருவெளிப்புத்தூர் என்ற ஊர்ல சிவமறையோர் குளம் அதாவது ஆதி செய்வர் குளம் பெருமானை வழிபாடு செய்கின்ற வழிபாடு செய்திருக்கூடிய தகுதியுடைய குணம் திருக்குலத்தார் அறுவரையை அகத்தடிமையாம் ஒருவர் அகத்தடிமை அகவழிபாடு மனதிலையும் பூஜை பண்ணலாம் புறத்தே திருமேனியும் கண்டு வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்கின்ற அமைப்புல உலகத்து பரந்தோங்கும் ஒருவரிய போல் நீடு போழ்துணையார் என்னும் பெயரார் அப்படி ஒரு போழ்த்துணையார் என்ற பெயருடைய அங்கே வாழ்ந்து வந்தார் அவர் தங்கோணி தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுனால் பொங்கோத ஞானத்து வர்க்கடம் பசிபுரிந்தும் எங்கோமான் என்று எலாப்பகலும் கொண்டடிச்சிப்பார் நல்ல வழிபாடுதான் அவருக்கு முன்பு முக்கியம் அவர் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது கொஞ்ச நாள் அவருக்கு வறுமை வந்தது வறுமை வந்தாலும் கூட இவருடைய வழிபாட்டுல வறுமை வரல போறதே காலில் நல்ல நீர் முகக்கிறது மலர் கொள்ளுவது பெருமானுக்கு வந்து நீங்க நிவேதனம் பண்றதெல்லாம் சும்மா ரெண்டு அதனாலதான் போடவ சிவ பூஜையில சொல்லுகின்ற பொழுது ஆனா சிவலிங்க திருமேனிலாம் வைத்து கொண்டு பண்ணும் கொஞ்சம் உணவுதான் படைக்கணும்னு சொல்றாங்க நீங்க சும்மா நம்ம இதுவா அந்த லிங்கமா பைத்திருக்கோமே அந்த மாதிரி அமைப்புல ரெண்டு பழம் வச்சு வந்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க என்ன அவனா ஏற்கனவே இல்லை ஆனாலும் அவன் இந்த மாதிரி இப்ப நமக்கு எல்லாம் நம்ம சார் வீட்டுல குடிக்கலாம் எல்லாம் வேஷு கட்டலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு வரீங்களான்னு கேட்கறத சாப்பாடு முக்கியம் அது போல பெருமானை செய்தால் நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஊற்றும் அவ்வளவுதான் அவன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஆமா ஆமா நம்ம கொடுக்குற படம் தான் நம்ம உடைய இது மாதிரி மனநிறைவு ஒரு மரபு நிலைதான் அதுவா நம்முடைய மனநிறைவுக்கு மரபு நிலைக்கு ஜீரமே தவிர வழிபாடு செய்வார் விடாமல் பெருமானுக்கு வழிபாடு செய்துடையார் அங்க ஒருவர் அடியவர் கமுதன் இங்க இங்க இல்ல இல்ல பொங்கோதம் ஞாலத்து வர்க்கடமாய் பசிபுரிந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று இற அப்பகலும் பன் மலர் கொண்டு குளிர்புணல் கொண்டு அடிச்சிப்பார் அதனாலதான் திருவள்ளுவர் திருமலை கூட யாவருக்குமாம் யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பசுவிற்கோடு வாயுறை ஏன்னா இது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சரி நிதி மிகுத்தவர் அதெல்லாம் செய்யக்கூடியதுப்பா மூணு மாதிரி வச்சிருக்க சிவ சிவ எங்க இருக்க நான் ராத்திரில பிளாட்பாரத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாள் இல்லையா காலையில எந்திரிச்சு வாய் எந்திரியா அப்படின்னு சொல்லும் போய் நான் என்னையா செய்ய முடியும் யாவருக்கும் என்ன எப்ப சாப்பிடுறோம் காலையில நாங்க ஏழுக்கு சாப்பிடறவன் ஆறரைக்கு செய்யறோம் மத்தியானம் பன்னெண்டுக்கு சாப்பிடுறவன் பதினொன்றரைக்கு செய்யிட்டோம் எனக்கு ராத்திரி தான் ஏதோ பத்து மணிக்கு கிடைக்கும்னாரு ஒன்பது மணிக்கு ராத்திரி செஞ்சுட்டு பயன்படுத்துவீங்க என்னன்னா ஒரு பச்சையில போதும் ஒரு பச்சு இருந்த வேணாம் எத்தனை மாசத்துக்கு ஒருத்தர் சமயத்துல ஆறு மாசத்துக்கு ஒருத்தரும் கூட சாப்பிடுவேன் அந்த ஆறு மாசத்துக்கு ஒருத்தரும் சாப்பிடும் போதாவது போது ஒரு கைப்பிடி நீ மூணு வேலையும் சாப்பிடு சொன்னாங்க ஏன்னா இதுல ஏதாவது வழி விழுவி போயிடுவாங்க தனக்கு இருந்தா தானே தானதனும் இங்க தனக்கு இருக்கவே வேணாம் அனைத்தரன்யா இந்த பிராணி என்ன போல பட்டினியா இருக்குது எனக்கு இந்த ஒரு பருக்க கிடைச்ச மாதிரி இந்த மனத்துக்கண் மாசிலாதல் அனைத்து தரம் மனநிலை அது கூட பஞ்சம் என்றெல்லாம் சொன்னார்கள் பெய்யவங்க அதனால இங்க இவர் என்ன செய்தார் அது மாதிரி சாப்பிடுகின்ற பொழுது அந்த வறுமை வந்து விட்டது வரும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் பட்னி இருந்தாலும் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அதுக்காகக்காக ஒரு குளத்துல தண்ணீர் எடுத்து அப்படியே அபிஷேகம் பண்றதை எடுத்துட்டு போறார் அது கை தடி தடிக்கு போய் கீழே விழுந்து இவரும் கீழே விழுந்துட்டு அஞ்சு நாள் பட்டினி தண்ணி அப்படி விழுந்தாராம் மாலையனு கரியானை மஞ்சனமாட்டும் பொழுது வருந்தி நிலை தளர்வெய்தி கோல நிறை புனல் தாங்க குடம் தாங்க மாட்டாமை ஆலமணி கண்டத்தார் முடி மீது விழ்த்தயர்த்தார் சிரிச்சி அந்த குடமே அவர் தலையில் விழுந்துட்டது அந்த பசியில உடனே சங்கரன் தன் அருளாலோயில் விழுந்து வரத்தோ திரும்ப குடம் பட்டுக்கூடாதாச்சு என்று சொல்லிட்டு ஒரு சிறு தூக்கம் என்ன செய்தார் தினமும் ஒரு காசு நீ இத வைத்துக் கொண்டு நீ அருமையா சாப்பிட்டு வாழ்பாங்க பாருங்க திருவிழிமலையும் ஒரு காசு இங்கையும் ஒரு காசு சரி அம்மாளுக்கு முப்பத்தி அறம் வளர்க்கறதுக்கு அதுக்கு எவ்வளவு காசு ஒரு ஆடி நெல்ல ஒரு நாடி நெல் ஆஹ் இரு நாடி நெல் ஏன்னா அந்த அம்மாளுக்கு இரு நாடி நெல்லை முப்பத்தி ரெண்டு அரம்பு செய்யணும்னு அங்க ஒரு காசு இப்ப இவருக்கு ஒரு காசு வந்தடி போடு நம்ம சிக்கனால வேற யாருமே இல்லை அவ்வளவு சிக்கன ஏன் தெரியுமா இதுக்கு மேல கொடுத்தா அங்க தரமாட்டான் இங்க தள்ளிவிடுவான் ரொம்ப அளவா கொடுக்கணும்னு தெரியல அல்லவா எனவே இப்படி எல்லாம் ஒரு பொற்காசு கொடுத்து நீ சாப்பிடுக்கான் கடிவளம் வைப்பது நித்தமும் ஒரு காசு இங்குனக்கு நாம் என எடைநீக்கெடுந்திருந்தார் அது கூட பாருங்க இந்த உனக்கு இந்த வறுமை இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு காசு வரும் வறுமை நீங்கிச்சே வராது அங்கேயும் அப்படித்தான் பஞ்ச நீங்கிற வரைக்கும் தான் எப்பவும் கிடையாது அதனாலதான் அரசு செய்கின்ற அறங்கள் கூட சில கால செய்து சில கால எல்லையில் விட்டு விடலாம் என்னை கொடுக்குறது எந்த எந்த ஒன்றுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த ஒன்று அந்த வறுமை நீங்க நிறுத்திடலாம் அன்னைக்கு ஆதாரப்படாது இதெல்லாம் பெரிய விடான போராட்டம் கற்பிக்கிறது பெருமானுடைய அறநறியும் கற்பிக்கிறதுக்கு அந்த வறுமை நீங்க வரும் எனவே பெற்ற முகம் தேறுவார் பீடத்தின் அடங்கிட அழிப்ப அன்பரும் மற்றது கை கொண்டு பெரும் பசியதனால் உணங்கும் உடம்பு உடன்பந்து முற்றுணர்வு தலை நிரம்ப முகமலர்ந்து கலி கூர்ந்தார் அதனால திருவள்ளுவர் தான் வேற யாரும் சொன்னதா தெரியல இருந்து சொன்னா ஏத்துக்கிறேன் தென்புலத்தார் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் சரி எல்லாரும் பிறருக்கு கொடுப்பதை சொன்னார் திருவள்ளுவர் தான் பிறருக்கு கொடுப்பது போட நீயும் சாப்பிடற ராஜா அது அறம்னு சொன்னது ஒரே ஒரு ஆள் திருவள்ளுவர் உடனே ஒருத்தன் கேட்டான் ஐயா மற்றவங்களுக்கு கொடுக்கறது அறமாகும் உடனே ஒருத்தன் கேட்டான் ஐயா மற்றவங்களுக்கு கொடுக்கறது அறமாகும் தனக்கு சாப்பிடுறது அறமாகுமாட்டார் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டான் பையன் எனக்குழு எ முடியுமா நான் தான் கேட்கிறேன் சவால் விடுறேன் எழுதிருக்கேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல எதாவது பிச்சு இருக்க அதுக்கென்ன சில இடங்கள் பொருந்தா கடத்து இருக்குது அந்த பொருந்தா கடத்த மறுத்துக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் உரையில் இன்னைக்கு பரிமையால் உரதான் தென்புலத்தாப்பது அறம் ஆகும் அவரது பாலாராஜா அருமையான கேள்வி இப்ப இந்த தென்புலத்தாருக்கோ தெய்வத்துக்கோ விருந்துக்கோ சுற்றத்தாருக்கோ கொடுக்கணும்னா யார் நல்லா இருக்க நீ கொடுக்கறவன் நீ நல்லா இருந்தப்பா அதனாலதான் உனக்குறது அறம இது என் வார்த்தையில சொன்ன வார்த்தையில எல்லா அரணும் தான் உடனாய் நின்றே செய்யப்படுவதாக தன்னை ஒம்பலும் அரணாயிற்று அருமையான தமிழ் அருமையான தமிழ் இதுக்கு மேல ஒண்ணு கிளியடா பாப்போம் ஒரே எழுதுறேன் ஒரே எழுதுறேன் நீங்கள இந்த குரல்ல இந்த ஒரு செய்திக்கு இதற்கு மேல ஒண்ணு நீங்க சொல்லுங்க பாப்போம் நானே ஒரு ஆயிரம் ரூபாய் தர என்ன எழுத என்ன எழுதி இருக்குமா தவிர இருக்கலாம் அதை மாத்திக்கொள்ளாம தவிர இந்த மாதிரி நாய்க்கு பொருந்தும் அப்போ இந்த புகழ் துறை நாயனார் அரசு புண்ணியம் சிவ பூஜை செய்தார் பூ பறிக்க முடிஞ்சது குடத்துல தண்ணீர் குண்டால முடிஞ்சது பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியுது இந்த உடம்பை வச்சுதானே அப்போ இந்த உடம்பினால் ஆகிற பயனை கொள்ளுகிற நாம் இந்த உடம்புக்கும் கொஞ்சம் கொடுங்க திருவள்ளுவர் ரொம்ப குடுத்துடாத சிறிது வயிற்றுக்கும் யப்படும் சரியான ஆளுசு கொடுக்குறாங்க செடி கிடைத்தனை சிறிது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அந்த குரல் அப்படிதான் படிக்கணும் இப்படி சொன்னார் இதெல்லாம் நம்ம நினைவு கொள்ள வேண்டும் எனவே அந்த ஒரு பைசா காசு வைத்துக் கொண்டு ஒரு பைசால ஒரு காசு வைத்துக் கொண்டு அருமையா தன்னை எல்லாம் பெருமானை வழிபாடு செய்தார் அந்நாள் போல என்னாலும் அழித்த காசது கொண்டே இந்நாத பதிப்பினி வந்து இருத்த நாள் நீங்கியவின் மின் ஆசரையாருக்கு மெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமர்தொட புலிகுனிதரடி நிறுத்தார் அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியெல்லாம் வாழ்ந்து அந்த வறுமையும் நீங்கி பெருமான வழிபாடு இடையா செய்து அவர் வீடு வீரடைந்தார் பாகத்தார் புகழ் துணையார் கடல் வாழ்த்தி இவருடைய திருவழியை நான் வணங்கி சந்தனையும் அணிப்பொய்த்து தனி வீரராம் தலைவர் கொந்தனையும் மலராங்கள் கோட்புலியார் செயலுடைப்பாம் கோட்புலியார் என்றவர் அடியவர் அவருடைய செயலியை நான் சொல்லுகிறேன்